இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்பின் இருந்து சரவழிக்காக எனக்கு பிடித்த சில வரிகள் நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சுவாமி விவேகானந்தர் கூறியது வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல தோல்வி என்பது இறுதியானதுமல்ல ஒரு நொடி துணிந்தால் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் நாம் ஜெயித்து விடலாம் நூறு வார்த்தைகள் வழியை ஏற்படுத்தாது ஆனால் ஒரு நல்ல நண்பனின் மௌனம் இதயத்தில் அதிக கண்ணீரை ஏற்படுத்தும் நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது இதை கூறியவர் பில்கேட்ஸ் நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலிலிருந்து பார்க்கும் மரங்களை போன்றவை அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும் அவற்றை கடந்து சென்றால் அவை விடும் இதுதான் வாழ்க்கை விட்டு கொடுங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தட்டிக் கொடுங்கள் தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் நட்பு என்னும் கலையானது ஒரு நல்ல இசைக்கருவியை வாசிப்பது போன்றது முதலில் விதிகளின்படி இந்த கருவியை வாசிங்க வாசிக்கத் தொடங்க வேண்டும் பிறகு விதிகளை மறந்துவிட்டு இதயத்திலிருந்து வாசிக்க வேண்டும் நட்பு என்னும் கலையானது ஒரு நல்ல கருவியை வாசிப்பது போன்றது முதலில் விதிகளின்படி இந்த கருவியை வாசிக்க தொடங்க வேண்டும் பிறகு விதிகளை மறந்துவிட்டு இதயத்திலிருந்து வாசிக்க வேண்டும் கடவுள் நகைச்சுவையுடன் எழுதக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் கடவுள் நகைச்சுவையுடன் எழுதக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் ஆனால் அவர் நகைச்சுவையுடன் நடிக்க தெரியாத மோசமான நடிகர்கள் பலரை கொண்டு தன் நாடகத்தை நடத்துகிறார் உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தது அன்னை தெரசா அவர்கள் கூறிய வார்த்தை உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தது எல்லாமே சில காலமே ரமண மகரிஷி கூறிய சில வார்த்தைகள் கண்களை திறந்து பார் அனைவரும் தெரிவார்கள் கண்களை மூடிப்பார் உனக்கு பிடித்தவர்கள் மட்டும் தெரிவார்கள் கண்களை திறந்து பார் அனைவரும் தெரிவார்கள் கண்களை மூடிப்பார் உனக்கு பிடித்தவர்கள் மட்டும் தெரிவார்கள் நன்றி